பாடம் நாற்பத்தி ஒன்று பெற்றோரை நோவினை செய்வதும் உறவினரை வெறுப்பதும் கூடாது அல்லாஹ் கூறுகின்றான் எனவே நயவஞ்சகர்களே நீங்கள் புறக்கணித்துவிட்டால் பூமியில் நீங்கள் குழப்பம் செய்வதையும் உங்களுடைய உறவினர்களை துண்டித்துக் எதிர்பார்க்கிறீர்களா அவர்களை அல்லாஹ் சபித்துவிட்டான் மேலும் அவர்களை செவிடாக்கிவிட்டான் அவர்களின் பார்வைகளை குருடாக்கிவிட்டான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் வசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற அல்லாஹுவிடம் செய்த வாக்குறுதியை அதை உறுதிப்படுத்திய பின்னர் அவர்கள் முறித்துவிட்டனர் உறவுகளை சேர்த்து வைக்க அல்லாஹ் கட்டளையிட்டதை புறக்கணித்தனர் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர் இவர்களுக்கு சாபம் உண்டு நரகம் எனும் கெட்ட வீடும் உண்டுமூன்றாவது அத்தியாயம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்ற என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றும் உமது இறைவன் உமக்கு கட்டளையிட்டுள்ளான் அவ்விருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ உம்மிடம் முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரையும் ஜி என்று கூறிவிட வேண்டாம் அவ்விருவரையும் விரட்டிவிடாதீர் அவ்விருவரிடமும் நல்ல சொற்களை பேசுவீராக அவ்விருவரிடமும் கருணையுடனும் பணிமுயனும் இறக்கையை தாழ்த்துவீராக மேலும் இறைவா சிறுவனாக இருந்தபோது என்னை இருவரும் வளர்த்தது போல் நீ கருணை காட்டுவாயாக என்று துவா கேட்கிறாக பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது வசனங்கள்